வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒவ்வொரு நல்ல காரியமும் நல்ல எண்ணமும் முகத்தில் அழகை ஒரு தேஜஸை கொடிக்கிறது ஆம் ஒவ்வொரு நல்ல காரியமும் நல்ல எண்ணமும் முகத்தில் அழகை ஒரு தேஜஸை கொடிக்கிறது என்கிறார் ரஸ்கின் நன்றி வணக்கம்